தேவனுடைய மைம உண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பஸ்பத்தனும் திருச்சபையோடு சேர்ந்து கத்தனுடைய மைமப்படுத்த முடியாது ஆலோசனைகளையும் தேவ சமூகத்தில் பெற்றுவிடும் முடியாத ஆண்டவர் இலக்குமுறைகளின் நிலக்கிறக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மைம உண்டாவதாக கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் தேவனுடைய சந்தாலத்தில் தேவனோடு தேவனோடு சமயங்களை கழிக்கும் முடியாக தேவன் எனக்கு நல்ல கருவை கொடுத்தார் அதற்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டுகளுக்கு மயிமை உண்டாவதாக கத்தலுடைய எல்லா கருவைகளுக்காகவும் நான் தேவனுக்கு தோற்றம் செலுத்துகிறேன் நம்முடைய மண்டாட்டங்களை கத்திற்கேற்கின்றார் நம்முடைய தேவைகளை நாம் அருகும் முன்னே அறிந்து அவர்களை நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நான் தேவனுக்கு அதிகமாகி நன்றி செலுத்துகிறேன் அவர் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்றும் இப்ப தொடர்ந்து பத்து நாளாக ஒரு வாரமாக அடமழை பெய்து காலையிலும் பெய்துதான் இருந்தது நான் தேவ சமூகத்திலே ஜபம் பண்ணினோம் எல்லாரும் எல்லாருமே ஜெபம் நானும் ஜபம் பண்ணினேன் தேவனுக்கு மயிம உண்டாததாக தேவ சமூகத்திலே வேண்டிக் கொண்ட போது ஆராதனைக்கு தடை இல்லாமல் மக்கள் வந்து செல்ல உதவி செய்யும் என்று ஜபத்தை கேட்ட போது ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் ஆனால் மழை பெய்து இருந்தது கத்து சொன்னார் தக்கமயத்தில் அவர்களை செய்வேன்றி ஆண்டவருக்கு மயி உண்டதாக இவை நான் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டு அவர்களைத்தான் சொல்ல போகிறேன் ஆண்டு கிராமத்திற்கு மயன் உண்டாவதாக கடந்த வெள்ளிக்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் மழை எனக்கு இங்கிருந்து ஆலயத்திலிருந்து ஆறாவது இடத்துக்கு போக முடியாது அவ்வளவு பொய்கிற மழை அவளுக்கு இருந்து டாக்டர் மாவுக்கு போன் பண்ண யாராவது வந்திருக்கிறாங்க நாலஞ்சு பேர் வந்திருக்கிறார்கள் அங்கே அனுப்பட்டுமா என்று கேட்டார்கள் அவர்களே அனுப்ப வேண்டாம் நானே அங்கே வருகிறேன் வந்து இந்த மீட்டிங் நடத்த முடியாத இடமும் தண்ணீர்ல நிறைந்து விட்டது அங்கு சில ஒழுக்கள் இருக்கிறதுனால அப்படி என்று சொல்லி அவருக்கு ஜம மணி அனுப்பிவிட வேண்டும் என்றுதான் நான் அங்கே சென்றேன் சென்றபோது வருகிற மக்கள் கொஞ்சம் முறை எல்லாருமே வந்திருந்தார்கள் தூரத்தில் இருந்த மக்களும் அந்த அடமழைக்குள்ளே வந்திருந்தார்கள் அவர்களை காணும்போது எனக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுதான் புதிய அரசுடைய மேல்மை தேவருக்கு மயி உண்டாவதாக மழை இருந்தால் வீட்டில் இருப்பார்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜபம் விடுத்தால் அங்கே போய்விடுவார்கள் நம்முடைய மக்கள் அப்படி அல்ல அதற்காக நான் ஆண்டு செலுத்துகிறேன் நான் தேவனை வாழ்த்துகிறேன் மையமே காலையில் கண்டு ஒரு வெளிப்படுத்தல் ராணுவத்திற்காக ஆள் எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் செலக்ஷன் பண்ணி அவர்களிவிட்டு இப்படி அவருக்கு டிரைனிங் கொடுக்கப்படுகிறது இந்த ட்ரைனிங் கொடுக்கிற நேரத்தில் டிரைனிங்ல சிலர் கஷ்டம் தாங்க முடியாமல் அப்படி அப்படியே பின்னடைந்து போகிறார்கள் நின்றவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்கள் தாங்க முடியாமல் அங்கிருந்து விலகி சென்று விட்டார்கள் அந்த கஷ்டத்தை சகித்துக் கொண்டு அவருடைய மேன்மையை தெரிந்தவர்கள் அவர்கள் குறிக்கப்பட்ட காலத்தில் மிலிடரி டிரெஸ் அணிந்து அவர்கள் போர் வீரர்களாக நிற்கிறதை நான் கண்டேன் அன்றைய காலத்திற்கு மயம உண்டாவதாக அருமையானவர்களே அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் இருக்கிற போது பிரச்சனையாக சோதனை மாத்திரம் இல்லை அதாவது இப்படிப்பட்ட நேரத்திலையும் என்னுடையவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இயற்கையுடைய சீற்றங்கள் பற்றியிலையும் ஆராதனைக்கு செல்லுகிறார்களா அல்லது பாசிட்டால் காரணம் சொல்லிக் கொள்ளலாம் மழை அதனால் வரவில்லை என்று சொல்லுகிறார்களா அல்லது பஸ்ஸுக்கு காசு இல்லை என்று வராமல் இருக்கிறார்களா அல்லது உறவினர்கள் வந்தார்கள் என்று எண்ணி வராமல் இருக்கிறார்களா அதாவது இவர்களுக்கு சூழ்நிலை விட்டால் இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பொது நிறுவம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அங்கே அந்த வாக்கியம் அதாவது நான் படிக்க படிக்க புதிதாகவே விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு மனிதன் அதாவது தேவப்பிள்ளையாக மாறியிருந்த போதிலும் வெற்றிக்காக ஒரு செலெக்ஷன் ஆகிவிட்டது எல்லாருமே எடுத்த ஆய்வு பாஸ் பண்ணி அங்கே வந்துவிட்டாலும் டிரைனிங் கொடுக்கப்படுகின்றது அதே ஒண்ண பரலோகத்திலே நான் மகிமையான நிலத்தை அடைவதற்கு அல்லது மகிமையான அந்த ராஜகிரம் சூட்டப்பட்டு ராஜசிங்காசனத்தில் உட்காடுவதற்கு நான் ஒரு நாள் நாகப்பாம்பு நாள் தீண்டப்பட்டு மரணத்தின் ஓரத்தை அடைந்து இரவிலே ஒரு மணி அளவிலே நான் பரலோகத்தை பார்த்தேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பரலோகத்தை நான் பார்த்தேன் பரலோகத்துக்குள்ளே ஒரு காலை எடுத்து வைத்திருந்தேன் மரிமாலை நான் எடுப்பதற்குள்ளாக நம்முடைய தலைமை கந்தரபுள் திபா ஸ்ரோரியால் எனக்காக ஜோதிமணி கொண்டாடு ஏழு மணிக்கு எனக்கு ஆகமாக தெரிஞ்சது என்னுடைய உயிர் பிரியக்கூடிய ஒரு பன்னெண்டு மணிக்கு உயிர் பிரியக்கூடிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி எனக்கு தெரிந்தது மகிந்த என்ற ஆளுதாக அப்பொழுது ஐந்து தேவதூதர்கள் என்னுடைய இருமக்கமன் என்று எனக்கு உடம்பெல்லாம் இருக்கிற வேலைகளை பிடித்துவிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறது நான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் மறந்த போது இப்படியா உயிர் பிரியக்கூடிய வேலையாக இருப்பதை நான் பின்னாலே நடந்தேன் நேரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாளிகை அந்த மாளிகைக்குள்ளே காலையடுத்து வைத்து அடுத்த காலை தூக்க போகிறேன் உள்ள இருக்கிறவர்கள் சொல்லுகிறார் இதுதான் உன்னுடைய சிங்காசனம் உன்னுடைய ஆசனம் வந்து உட்கார் என்று சொல்லுகிறார் நான் பார்க்கின்ற நேரத்தில் அதாவது அது பெரிய இவரைக்கு நான் பார்ப்பிருக்கூடிய பெரிய மனிதர்கள் ராஜாவுக்கு உட்காரக்கூடிய மற்ற லை கால தூக்கி வைக்க போகும்போது பின்னால் இருந்து ஓங்கி ஒரு ஆள் என்று முதுகு அடிக்கிற மாதிரி தெரிந்து யாரோ போகக்கூடாது என்று சொல்லுகிறார் என்று திரும்பி பார்த்து வெளியிட்டுவிட்டேன் அவர்கள் தோன்றப்பட்டு என்னை கூட்டிருக்கிறார்கள் சத்தட்டி பார்த்தார்கள் சி அடித்திருக்கிறார்கள் அப்படிதான் எனக்கு அங்கே தட்டினது மாறிக்கு மகிமைக்கு மகிமை நமக்கு முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட சிங்காசனமும் ஹீடமும் மகிமையானவர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில் எங்கிருக்கிறது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவங்கள் பார்த்திருக்கிறோம் ஜெயவலையிலும் பார்க்கிறோம் அதற்காக நான் தேவனுக்கு ஸ்ஸ்தோற்றம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மயிம உண்டாததாக விழித்து விட்டால் மகன் சந்தோஷமா இருக்கிறேன் இறங்கி விட்டு ஐந்து மற்றபடி காலையில் அதுவும் போய்விட்டு காலையில் சம்பவத்தை எல்லாம் சொன்னேன் தேவனுக்கு மயமே எனக்கு ஒரு விசயம் ஒரு வகையில் சந்தோஷமும் ஒரு வகையில் துக்கமும் ரெண்டு மேலே கலந்திருந்தது என்றால் மறுபடியும் உலகத்துக்குள் வந்துவிட்டோமே என்று கேள்வி ஓட்டம் முடிந்தது என்று எண்ணினோ மறுபடிய வந்துவிட்டோமே என்ற ஒரு துக்கம் ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் இருந்தது அதே பேருக்கு தெய்வீக காண்பிப்பதற்காக கருத்தை நம்மை வைத்திருக்கிறபடியா என்னை வைத்திருக்கிறார் அதற்காக நான் தேவனை புதுக்கிறேன் வாசிப்போம் சோதனை உண்டு சோதனை இல்லை என்ற சோதனை சகிக்கிறான் அந்த சோதனையிலே உத்தமன் என்று வழங்காதபடி அந்த உத்தமத்தில் நிலைத்திருக்கும் போது உத்தமத்தை அதாவது சோதனை சகிக்கிற மனிதன் பாய்க்கவான் உத்தமன் என்று விளங்கிற பின்பு டிரெய்னிங்கில ஜெயித்த பின்பு அதில் தோல்வி அடையாமல் வெற்றி பெற்ற பின்பு எங்கே போவான் மேலே போவான் தேவருக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக அந்த அந்த வீட்டிற்கு ஆள் எடுக்கிற அந்த டிரைனிங்கில் பின்னடைந்தவர்கள் அவங்க எங்கே போனார்கள் என்று தெரியாது அதெல்லாம் அவங்க செலக்டாகி தான் அந்தவருக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக அந்த ராணுவ படைக்காக புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் ஆனால் என்ன அந்த டிரைனிங் சகிக்க முடியவில்லை சோதனை சகிக்க முடியாமல் பின்னடைந்து போனார்கள் மகிழ்ச்சி உண்டாவதாக சோதனை சகித்தவர்கள் நான் ஒரு ராணுவ வீரனாக மாற வேண்டும் ராணுவ உடலை தரிக்க வேண்டும் நானும் அவர் போர் முகத்திலே போய் நிற்க வேண்டும் என்று எண்ணில் அவன் அந்த சோதனையை சகித்துக் கொண்டான் தேவனுக்கு மகிமே உண்டாவதாக அருமையானவர்களின் சோதனைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையாக வருகின்றது இதிலே தோல்வி அடைந்துவிட்டால் வெளிப்படையாக ஆலயத்திற்கு நான் இருக்கலாம் மனதிலே தோல்வி அடைந்துவிட்டால் மனதிலே வீழ்ச்சியடைந்து விட்டால் மனதிலே பின்னடைந்து விட்டால் பழைய மொழியே உலகத்துகள் போய்விடுவோமா என்று எங்கும் உண்டாகிவிட்டால் தோல்விதான் தேவனுக்கு மகிமை உண்டாததாக அறுபடியா சோதனையை சகிக்க வேண்டுமா சோதனை உண்டு சகிக்க தேவன் பலர் தருகின்றார் பயம் ஒன்றாவது ஆண்டவர் யோமை பற்றி சொல்கிறார் பாருகே இரண்டாவது மூன்றாவது வாக்கியத்தில் அந்த யோமை குறித்து கட்டம் சாட்சி விடுகிறார் அவர் எந்த தவறு செய்யவில்லை அவருக்கும் சோதனை வந்தது முதலாவது முதல் வசனத்திலேயே அவரை பற்றி இப்படித்தான் எழுதியிருக்கிறது உத்தமனும் தன்னார்க்கும் தேவனுக்கு பயந்து பொல்லா போயிட்டு விளங்குகிறவன் அவரை போல பூமியில் ஒருவரும் இல்லை என்று யாரிடத்தில் சொன்னார் சாத்தானிடத்தில் அந்தவர் சவாலு விட்டார் நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக பார் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாய் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடியும் அதிகாரம் அனுமதி கொடுத்தேன் எல்லாவற்றையும் எடுத்தாய் ஆனாலும் அவரின் உத்தமத்தில் இன்னும் உறுதியாக இருக்கிறார் தேவருக்கு மைமொழி தேவருக்கு மைமொழி ரெண்டு மடங்குகளாக எப்படி ஆசீர்க்கப்பட்டார் எல்லா போஸ்ட் இந்த நியமத்தி வேண்டாம் என்று போனால் அப்படித்தான் போயிருப்பார் தேவளுக்கு மயில்லை அவர் அதில் அப்படி போகவில்லை அவர் குளமிடப்பட்டார் ஒரு மடங்கு வந்தாலும் உத்தமத்தை காத்துக் கொள்ள மாட்டோம் தேவளுக்கு மயில் அவ்வளவு காரியங்கள் என்னுடைய ஆதி பிரிவு மட்டும் உத்தமத்தில் நான் உறுதியாக இருப்பேன் என்று சொன்னார் அவரும் சொன்னார் தேவருக்கு மயிலை அவர் ஆண்டவர்களும் சொன்னார் கத்தாவே எங்களுடைய உத்தவத்தை சூழ்த்துறையான தவாசு வைத்து நிறுத்துமாறும் என்று ஆண்டடத்திலும் அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு பக்தனாக இருந்தார் கள்ளத்தராசில் சுமத்திரையான தராசு சுமத்திரையான நேர்மையான பணியை சோதித்து பாரு நான் உத்தமத்தில் உறுதியாக தேவளுக்கு மகிமை உண்டாவதாக இப்பைக்கியா சொன்னார் ஆண்டவரே நான் உத்தமனாய் நடந்தேன் என்பதை அறிவியல் என்று சொன்னார் தேவலுக்கு மகிமை உண்டாவதாக அருமையானவர்களே நம்முடைய மனச்சாட்சம் அப்படி சொல்லட்டும் அவர்கள் உத்தமத்திலே நான் நினைத்திருக்க வேண்டும் சோதனையில் சைக்கிறான் விளங்கின பின்பு பரீட்சையிலே ஜெயித்து விட்டான் என்று தெரிந்த பிறகு அடைவான் கண்ட வெளிப்படுத்தல் உருவாக இருந்தது அதற்காக நான் ஆண்டு வரை சோத்தரிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகமாக நான் உத்தமத்தில் தவறாமல் இருப்போம் உத்தவர்களை பற்றி வேறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது இன்னும் மழை என்று சிலர் ஆலயத்துக்கு வராத இருக்கிற என்ன சொல்லுவது அப்படிப்பட்ட மூப்பர்களும் இருக்கிறார்கள் தேவனுக்கு மையமேண்டாவதாக ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆட்கள் இருக்கிறார்களா போய்விட்டார்கள் என்று பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற இல்ல அதாவது இந்த சேவையில இந்த விசுவாச யாத்திரையில நாம் உத்தமத்தில் உறுதியாக இது புறமிடப்படும் ஒவ்வொரு வகையிலேயும் ஒவ்வொரு வகையிலேயும் பிறநாள் வருகிற நெருக்கங்கள் இடுக்கங்கள் நமக்கு ஒரு குணமாக இருக்கும் என்று அந்த செய்தி தானே கேட்டோம் தேவாவியானவர் ஒரே ஆவியானவர் சபைக்கு அப்படித்தான் ஆலோசனை தருகின்றார் மய்மை உண்டாவதாக நாம் கத்திரிக்காக வாழுவோம் உட்கமிகளாக நாம் இருப்போம் கற்பை உயர்த்துவார் இரண்டாவதாக எனக்கு அதிகம் ஜபம் பண்ண நேரம் இல்லை என்ற போதிலும் நான் கொஞ்ச நேரம் தபம் பண்ணினேன் அந்த ஜெபத்தில் நம்முடைய வகிமை கூட கொண்டு போனார் அதாவது அழைத்து சென்றார் அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆலயம் ஆராதனை ஆரம்பமாகிவிட்டது என்று எனக்கு தெரிகிறது ஆராதனை ஆரம்பித்த போது அங்கிருந்து வருகிறார்கள் பாடல் முன்னாலே அது என்ன வெளிச்சம் என்று எனக்கு தெரியவில்லை இப்படி இப்படி ஏந்தி வருகிறார்கள் ஒரே வெளிச்சமாக இருக்கிறது சாரசாரையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் வந்தவர்களை பார்த்தால் இந்த ஆராயமும் கொள்ளாது இடமும் கொள்ளாது அவ்வளவு பேர் கொடுக்கிறார்கள் இவர்களை பார்த்து இவர்கள் பூரவசத்தில் உள்ளவர்கள் அல்ல இவர்கள் பரவசத்தில் உள்ளவர்கள் என்று எனக்கு தெரிந்தது தேவனுக்கு மயிபு உண்டாவதாக நம்முடைய ஆராதனையும் ஆலய வழிபாடுகளையும் கருத்தர் முக்கியப்படுத்தி இருக்கின்றார் அதற்காக அதாவது என்ன சொன்னார் என்றார் பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது அப்படிதான் செய்யப்படுவேன் தேவாய் கத்தல் என்று போற்றுகிறார்கள் இறங்கி வந்த ஆலயத்திலேயும் அவர் தன்னுடைய மகிமையும் வெளிப்படுத்துகிறார்கள் அதற்காக கத்தல் சோத்திரம் மைமை உண்டாவதாக நாம் தொடர்ந்து நம்முடைய உத்தமர் உ நைத்திருப்போம் தேவனுக்கு மைம உண்டாவது உத்தவம் நம்பிக்கை இருக்குமானால் நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பிறரை உயிரூட்டுகிறதாகவும் பிறரை அமைக்குடி தீவிரமாக தள்ளுகிறதாகவும் அது எனக்கு வேஷமும் காலையோ அது தடை தேவனுக்கு மயுமே இதனை பின்பற்றிய ஆறு லட்சம் என்னை பின்பற்றின பின்பற்றவில்லை என்று சொன்னார் அவருடைய பதவி உயர்வு பெரிய மனிதர்களாக மாறினார்கள் நம்முடைய வாழ்க்கை அழுக்கின்ற உத்தவத்திலே நாம் நடப்போம் தேவரிடத்திலே நான் சாத்தான மாத்திரம் இல்லை கட்டுர சோகத்தில் வரும்போது ஆண்டவரே நம்முடைய உத்தமத்திலேயே நான் நடக்கும் முடியாத செய்தேன் என்று சொல்லத்திருதை மேற்கட்டும் கட்டணம் ஆசிர்வதிப்பார்கள் எல்லா கிருபைகளுக்காக தேவனை சோதரித்துக் கொண்டு